அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினை பொது அறிவு குவியல் நிகழ்ச்சிக்காக கீழ்ப்பாடி அரசின மேல்நிலை பள்ளியில் இருந்து ஒன்பதாம் வகுப்பு மாணவன் ச வெங்கடேசன் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடை ஒன்று ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனத்தின் கூற்றுப்படி உலகில் ஆயுத விற்பனை பட்டியலில் அமெரிக்கா நாடு முதலிடம் வகிக்கிறது இரண்டு எவரஸ்ட் சிகரத்தின் புதிய உயரம் எட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மீட்டர் மூன்று சந்திரனில் இருந்து மாதிரிகளை சேகரிக்காத நாடு ஜப்பான் இனி இன்றைய நட்டினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் 1. உலக பாரம்பரிய கண்ணோட்ட அறிக்கை 3. என்ற அறிக்கையானது சமீபத்தில் எந்த அமைப்பால் வெளியிடப்பட்டது இரண்டு உலகளவிய ஆசிரியர் பரிசு ஆண்டுதோறும் எந்த அமைப்பால் வழங்கப்படுகிறது மூன்று இந்தியாவின் பதினாறாவது தகவல் தலைமை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் இன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடையை நாளைய நற்றினை பொது அறிவுக்குவியல் நிகழ்ச்சியில் காணலாம் அனைவருக்கும் நன்றி